ஸ்ரீமிதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமனையே நம ஸ்ரீசைலேஷதய பாத்திரம் தீபக்தியாதி குணாநமம் இதேந்திர பிரபணம் தையல் மகம் என்று தாரணியேற்றம் இந்த தையல் மகத்துக்குச் சாத்துகின்றேன் துய்யமதி பெற்ற மகிஷை பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் திருமி செப்பிரான் நான்முகன் திருவந்திருந்து சில அரிய விஷயங்களை அனுபவிப்போம் திரும்பேன் மின்கண்டே திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்துழா மாந்தர் இறஞ்சியும் சாதுவராய்ப்போது மின்கலன் நான் நமனும் தன் தோதுவரை கோவிச் செவிக்கு இது திருமைசப்பிரான் அருளிச் செய்த ஸ்ரீசுக்தி இந்த ஸ்ரீசுக்தியின் சுருக்கமான அர்த்தம் என்னவென்றால் யமன் தன்னுடைய யமப்பட்டர்கள்னு சொல்வார் இந்த தூதர்கள் அவர்களை அழைத்து காதில் இதயன் ஆணை அப்படின்னு தூதர்கள் கிட்ட சொல்கிறான் என்னவென்ற ஆணை அப்படின்னா எம்பெருமான் திருமண திருநாமத்தையே திருவடியே சரணமடைந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருகால் சரணம் பற்றிய பிறகு அவனை அடையோடு மறந்துவிட்டாலும் பாதகமில்லை மற்றொரு தெய்வற்றை தொழாமல் இருந்தார்களாக அவர்களை வணங்கி அஞ்சலி செய்து அவர்களுக்கு கொடுமையை தவிர்க்கவும் என்றும் சொன்னான் அகா இது ஒரு மிக முக்கியமான ஸ்ரீவைஷ்டவ லட்சணம் தேவதாந்திர பஜனை கூடாது அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு இந்த பாசுரத்தின் மூலமாகவும் திருமைசெப்பிரான் தேவதாந்திர பஜனை கூடாது என்பதை திருவள்ளம் பத்துகிறார் குறிப்பா திருமந்த திருமந்திர ஞானத்தை பெற்ற ஜீவாத்மா புறந்தொழ மாட்டார்கள் என்பதை புள்ளி லோக்காச்சாரியரும் மூமுட்சுப்படிகள் விளக்கும் இடத்தில் அந்நியசேஷத்தும் கழுகியே பிரதானம் என்ற இடத்தில் மறந்தும் புறந்தொழ மாந்தார் என்ற இந்த பாசந்த ஸ்ரீசுக்தியை எடுத்து அங்கேயும் விளக்கியிருக்கிறார் அதுக்கு மனவாள மாமூலிகளினுடைய வியாக்கானம் விப்புலமாகவும் மிக அழகாகவும் அங்கே வியாக்கியானமிட்டுள்ளார் இதில் தேர்ந்த கருத்து என்னென்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு திவ்ய தேவசத்துக்கு போகலேனாலும் பரவாயில்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவதாந்திர கோவிலுக்கு போகக்கூடாது இது ரொம்ப முக்கியம் எல்லா திருமாளிகளையுமே தேவதாந்திர பஜனை கூடவே கூடாது என்பதை இந்த பாசுரன் மூலமாகவும் பூர்வாச்சாரர்களுடைய ஸ்ரீசக்தி மூலமாகவும் நாம் அறியலாம் மேலும் இந்த பாசுரம் விஷ்ணு புராணத்தில் இருக்கும் ஒரு ஸ்லோகத்தின் விளக்க உறையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்தில் ஸ்ரீசுக்தியில் கூறப்பட்டுள்ளது விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகம் வந்து சுவருஷம் அபிவீஷய பாசஹ பாச பாசஹஸ்தம் வதி யமஹ கிழ தஸ்ய கர்ணமூலி பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹம் அந்யன் ருணாம் ந வைஷ்ணவானாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீஸ்லோகத்தினுடைய விளக்கமுறையாகவும் இந்த பாசுரம் அமைந்துள்ளது இதே பாசுரத்தையே இந்த இதனுடைய அர்த்தத்தையும் இதனுடைய விளக்கத்தையும் ஸ்ரீ நாயனார் தன்னுடைய திருப்பாவை வியாக்கியானத்தில் ஆழிமழைக்கண்ண அவதாரிக்கையிலே ரொம்ப விபலமாக விளக்கியுள்ளார் இதை இதை அடுத்து தான் அந்த இடத்துல வியாக்கியானத்தில் அவதாரிக்கையிலேயே ஈரோ ஆறாயிரம் மேலும் நாலாயிரம் படியிலையும் ஆய் நலாச்சாரனுடைய வியாக்கியானத்திலும் இதையே குறிப்பிட்டுள்ளார் இங்கே குறிப்பா அந்த ஆறாயிரப்படியிலையும் சரி நாலாயிரப்படியிலும் இருக்கிற வியாக்கியானத்தில் ஒரு கூறத்தாழ்வானுடைய ஒரு ஐதீகம் இருக்குது ஆழ்வானை ஒரு வைஷ்ணவன் கேள்வி கேட்குறான் தேவதாந்தரங்களை நீங்கள் கண்டால் பண்ணும் பணிவடை எண் அப்படின்னு ஒரு கேள்வி என்று கேட்க அதுக்கு ஆழ்வானுடைய பதில் சாஸ்திர விரோதமாக கேளாதே கொள்ளாய் தேவதாந்திரங்களை ஸ்ரீவைஷ்ணவர்கள் கண்டால் பண்ணும் பணிவடை என் என்று கேள் என்றார் அதாவது தேவதாந்திரங்கள் தான் ஸ்ரீவைஷ்ணவனை வணங்கணுமே தெரில இல்லை பணிவடை செய்யணுமே தவிர ஸ்ரீவைஷ்ணவனு போய் ஓர் தேவதாந்திர கிட்ட பணிவடை செய்யக்கூடாது என்று அதனுடைய தேர்ந்த கருத்து இந்த ஐதிகத்தினுடைய இந்த தேவதாந்திர பஜனையில் ஈடுபடாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு யமபயம் பிரசக்தியே இல்லை என்பது பல பாசுரமாக மூலமாகவும் நாம் அறியலாம் குறிப்பாக அவன் தமர் எவ்விடையர் ஆகிலும் எங்கோன் தமரே என்ற முதல் திருவந்திரில் பொய்கை என்ன கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் என்று திருவாய்மொழியில் பத்தாம்பத்தில் ஆழ்வார் ஸ்ரீசுக்தி என்ன மூவுலக உண்டு விழுந்த முதல்வர் நின்னாமம் கற்ற அந்த பாசுரத்திலும் நமந்தமர் தலைகள் மீதே என்று திருமாலையில் தொண்டரடிப்பொடியாழ்வார் ஸ்ரீசுக்தி என்ன ஏத்தி உன் சேவடிக்கு எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தமர் பற்றாமல் என்று கண்ணபுரம் பதிகத்தில் திருமங்கை ஆழ்வாரனுடைய ஸ்ரீசுக்தி என்ன ஆக ஆழ்வார்கள் இயக்க கண்டர்கள் என்று சொன்னால் போலே இந்த தேவதாந்திர பஜனை கூடாது அப்படியா கூடாது என்பதையும் எமன் ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் என்ன செய்வான் அப்படிங்கிறதையும் இந்த பல பாசுரங்கள் மூலம் விளக்கியது இயக்க கண்டர்கள் என்பதை இந்த பாசுரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக இதில் நான்முகன் திருவந்தில் இருக்கட்டும் இப்படி பல நம் மற்ற ஆழ்வார்களினுடைய சீசக்தியிலும் தேர்ந்த கருத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் தேவதான தரபதினை என்பதை ஒவ்வொரு ஆழ்வாரும் மேலும் பல ஸ்ரீசுக்திகளில் நம் பூர்வாச்சாரியர்கள் தன் வியாக்கியானத்திலும் இதை கையாண்டுள்ளார்கள் அதை அதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்ரீவைஷ்ணவனும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவின் மூலமாக அமைகிறேன் ஆழ்வாரம்பெருமானால் ஜியத்திருவிழிகளே சரணும்